ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சுதர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரீ தர்மங்கிறது அந்த ஸ்திரீ தர்மத்திலையும் அடிப்படையாக முக்கியமாக உள்ள பகிஷ்டா நியமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துன்னு வரோம் அதற்கேன்னு வேதத்தில் ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சரித்திரத்தை தான் நாம் விரிவாக பார்த்துன்னு வரோம் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா சஸ்திரீ ஷகும் சாதமு பா சீதத்து இந்திரன் விரக்ஷங்களுக்கு மூணில் ஒரு பங்கு கொடுத்துட்டு நேராக ஸ்திரீகளிட்ட வந்தார் வந்து ஸ்திரீகளை பார்த்து கேட்டார் அஸ்ய் பிரம்ம ஹத்யாஜி திருத்தீயம் பிரதி கிருண்ணி தே தீ ஒரு தோஷமானது இருக்குது அந்த தோஷத்தை ஸ்திரீகளான நீங்கள் வாங்கிக்கணும் முழுசாக வாங்கி போனாலும் மூணில் ஒரு பங்காவது நீங்கள் வாங்கிக்கணும்னு கேட்டார் இந்திரன் அப்போது அந்த பெண்கள் முதல்ல யோஜனை பண்ணிவிட்டு தா அப்ருமன் வரம் பிரணாமகை இந்திரனை கேட்டா நாங்கள் வாங்கிக்கிறோம் எனக்கு எங்களுக்கு ரெண்டு விதமான வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் ஏன் ஸ்திரீகள்கிட்ட வந்து கேட்டார் இந்திரன் அப்படின்னா சகிச்சிக்கக்கக்கூடியவா ஸ்திரீகள் பெண்கள் சகிச்சுப்பா தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுண்டு அதற்கு தகுந்த கட்டுப்பாடோடு இருந்துடுவா பெண்கள்ங்கிறதுனால தான் ஸ்திரீகள்கிட்ட வந்து கேட்டார் இந்திரன் அவா ரெண்டு வரம் கேட்டாள் இந்திரன் என்னென்னா முதல் வரம் நீ எனக்கு எங்களுக்கு கொடுக்கறது தோஷமாக இருக்கக்கூடாது அது வரமாக இருக்கணும் அதனால் நாங்கள் நிறைய லாபங்கள் அடையணும் அது எங்களுக்கு கஷ்டமாகவோ துக்கமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு முதல் வரமும் ரெண்டாவது ரித்விஜாத் பிரஜா விந்தாமகை காமமா விஜனிதோ சம்பவ அமேதி நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அப்போ நாங்கள் சந்ததிகளை ஏற்படுத்திக்கணும் அப்படி ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படி கேட்குறா அப்படின்னா இப்போ பாக்கி ஜந்துக்கள்லாம் சந்ததி சந்ததிகளை ஏற்படுத்திக்கணும்னா முதல்ல தன்னை தயார்படுத்திக்கணும் கிருமி எல்லாமே அப்படி தான் இந்த இப்போது இந்த சின்ன பூச்சி கொசுவில் இருந்து ஆரம்பித்து அத்தனை ஜந்துக்களுமே குழந்தை பெற்றுக்கணும்னா முதல்ல தன்னை தயார்படுத்திக்கணும் இன விருத்தின்னு சொல்கிறோம் தன்னுடைய இனத்தை அது விரத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தன்னை தனியாக தயார்படுத்திக்கணும் அது வரையிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமும் இருக்காது இப்போ கொசுவை எடுத்துண்டா தனக்கு சந்ததிகள் ஏற்படணும் அப்படின்னா முதல்ல அது என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து கடிக்கும் ஏன்னா நம்முடைய ரத்தத்தில் அது இனவிருத்தி பண்ணிக்கிறதுக்கான சக்தி நம்முடைய ரத்தத்தில் இருக்குது அதனால தான் நம்மளை வந்து கடிக்கிறது நாம் நாம் என்ன நினைக்கிறோம்னா அது ஆகாரத்துக்காக நம்மளை வந்து கடிக்கிறதுன்னு நினைக்கிறோம் கொசுவுக்கு என்ன ஆகாரம்னா ஜலத்துக்கு மேலே ஒரு ஆடை மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு லேயர் அதுதான் கொசுவுக்கு அல்லது பாசி இதுதான் கொசு சாப்பிடும் நம்முடைய இரத்தத்தை ஆகாரத்துக்காக அது சாப்பிடாது அதனால தான் உலகத்திலையே என்ன சொல்லுவான்னா பெண் கொசு தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆண் கொசு கடிக்காது காரணம் என்னென்னா பெண் கொசுவுக்கு தான் சந்ததிகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான சக்தி தேவை அதனால் நம்மளை வந்து கடிக்கிறது அதே போல் தான் தேனியும் தேனீக்கெல்லாம் தேனீ புஷ்பங்கள்லேருந்து எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து ஒரு கூட்டில் சேர்க்கிறது ஒரு அடையில் தேனடையில் எதற்கு அப்படின்னா தன்னுடைய ஆகாரத்துக்காகவா இல்லை தனக்கு ஆகாரத்துக்காக அது சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எடுக்கிற இடத்துலையே அது சாப்பிட்டு முடிச்சுடலாம் ஏன் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னா அந்த தேனடையில் ராணி தேனின்னு ஒன்று பெண் தேனி அது தன்னுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த தேனுங்கிறது அதற்காகத்தான் கொண்டு வந்து சேர்க்கறது கூட்டில் தேனை தேனீக்கள்லாம் அந்த தேனை சாப்பிட்றதுனால அது வந்து நிறைய முட்டையிடுறது தேனி ராணி தேனின்னு பேர் அதற்காகத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறது ஆகையினால்தான் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறது பிரம்மச்சாரிகள்லாம் தேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது காரணம் என்னென்னா தேன்கிறது எப்போ சாப்பிடணும் அப்படின்னா கிரகஸ்தந்தான் சாப்பிடணும் சந்ததிகள் விருத்தியாகணும் அப்படிங்கிறவா தேன் சாப்பிடணும் தேன்கிறது நல்ல உணவுப் பொருள் அது சாப்பிட்றதுனால வயத்தில் புண்ணு ஒன்று இருந்ததுன்னு ஆறிப்போயிடும் சந்ததி விருத்தியை கொடுக்கக்கூடியது தேன் அது பிரம்மச்சாரிகளுக்கு அது அவசியமில்லை பிரம்மச்சாரியாக இருக்கிற வரையிலும் தேன்கிறது அவசியம் இல்லை சந்ததி விருத்தியை கொடுக்கக்கூடியது அது அது பிரம்மச்சாரி சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒன்றும் ரெண்டாவது ஒரு பூச்சியினுடைய எச்சில் அது ஒரு பூச்சி தன்னுடைய வாயில்தான் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து கூட்டில் சேர்க்கறது தேனை இன்னொருத்தருடைய எச்சலை சாப்பிடப்படாதுன்னு பிரம்மச்சாரிக்கு நியமம் இந்த ரெண்டு நியமத்துக்காக தான் பிரம்மச்சாரிகள் தேன் சாப்பிடப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது சாப்பிட்டா என்ன அப்படின்னா பிரம்மச்சாரிகள்லாம் தேன் சாப்பிட்டா கல்யாணமாகாது அதற்காகத்தான் தேன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்முடைய ச தர்மசாஸ்திரன் சொல்கிறது அப்படி தேனு தேனீக்கள்லாம் தேனை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான காரணம் தன்னுடைய சந்ததி விருத்திக்காக இப்படி ஒரு ஒரு பூச்சியும் பார்த்தா தெரியும் ஒரு ஒரு பூச்சியும் தன்னை முதல்ல தயார்படுத்திக்கிறது குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக மரங்களும் அப்படி மரங்களும் என்ன பண்ணும்னு கேட்டால் மகரந்த சேர்க்கைன்னு காத்தடி நாளில் அந்த ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி வச்சுக்கோம் அப்போ தான் வருஷம் பூரா அந்த மரம் காய்க்கும் புஷ்பிக்கும் காய்க்க முடியும் அப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது அது அதுதான் ஸ்திரீகள் இந்திரன்கிட்ட வரன் கேட்குறா நாங்கள் சந்ததிகள் ஏற்படுத்திக்கிறதுக்குன்னு நாங்கள் தயார் பண்ணிக்கிறா போல இருக்கப்படாது நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அப்போ எங்களுக்கு சந்ததிகள் ஏற்படணும் அப்படின்னு வரம் அட கேட்டால் அப்படியே கொடுத்தார் இந்திரன் தஸ்மாகத்வாத் ஸ்திரிஜ் பிரஜாம் விந்தே கா மமாஜனிதோ சம்பவந்தீ அப்படி ஸ்திரிகள் அந்த வரத்தை அடைஞ்சா ஆகையினால்தான் ஸ்திரீகள் எந்த வயசில் நினச்சாலும் குழந்தை பெற்றுக்க முடிகிறது அப்படி ஒரு வரணை அடைஞ்சா இந்திரன் டேர்ந்து வாரேவிர கிஹாசாம் அப்படி வரமாகவே ஸ்திரிகள் எந்த எப்போ நினச்சாலும் எங்களுக்கு சந்ததிகள் ஏற்படணும் அப்படின்னு வரணை அடைஞ்சி திருதீயம் பிரம்மஹத்யாதி பிரத்யகு அந்த இந்திரன் கொடுத்த மூணில் ஒரு பங்கு தோஷத்தையும் ஸ்திரீகள் வாங்கிண்டா சாமலவத் வா சா அபவது இந்த மாதத்தில் மூணு நாள் பகிஷ்டா அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பித்ததுன்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது இதே விஷயத்தை தான் பிரம்மாண்ட இந்த சரித்திரத்தை நமக்கு சொல்கிறது விரிவாக இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா விஸ்வரூபங்கிறவரை அடித்து அவருடைய சிரசை எடுத்ததுனால ஒரு பிரம்மத்திய தோஷம் வந்தது இந்திரனுக்கு அதை எடுத்துட்டு நேரா வந்தார் பூமிக்கிட்ட கேட்டு மூணில் ஒரு பங்கு நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பூமிக்கிட்ட கொடுத்தார் மூணில் ஒரு பங்குன்னா நூறு இருக்குது அவர்கிட்ட மூணில் ஒரு பங்குன்னா முப்பத்தி மூணு பூமிக்கு கொடுத்தார் பாக்கி உள்ளது அறுபத்தி ஆறு அறுபத்தேழு விரக்ஷங்கள்கிட்ட வந்து மூணில் ஒரு பங்கு வாங்கிக்கணும்னர் மூணில் ஒரு பங்குன்னா தன்கிட்ட இருக்கிறது அறுபத்தேழு அறுபத்தேழுல மூணில் ஒரு பங்கு விரங்களுக்கு கொடுத்தார் இருபத்தி ரெண்டு திரும் அப்புறம் ஸ்திரீகள்கிட்ட வந்தார் பெண்கள்கிட்ட வந்து மூணில் ஒரு பங்கு வாங்கிக்கணும்னார் அப்போ அவர்கிட்ட இருந்தது நாற்பத்தி நாலு மூணில் ஒரு பங்கு அப்படின்னு கேட்டு பதினாலு கொடுத்தார் பெண்களுக்கு அப்போது பாக்கி முப்பது கையில் வச்சிருந்துருக்கார் அவர் அது என்ன பண்ணினார்னு இந்த பிரம்மாண்ட புராணத்தில் மேற்கொண்டு இந்த கதை இருக்குது வேதம் என்ன பண்ணிச்சு இதோடு இந்த கதையை நிறுத்திண்டு இந்த ஸ்திரீகளுக்கு இந்த பகிஷ்டா நியமங்களை விரிவாக நமக்கு வேதம் காட்டுறது இதோடு இந்த கதையை நிறுத்திண்டு வேதம் என்ன சொல்கிறது இந்த பகிஷ்டா காலம் இதிலேருந்து தான் ஆரம்பமாச்சு பெண்களுக்கு அந்த சமயங்களில் அவர்கள் எப்படி இருக்கணும் என்னென்ன நியமங்களை அவ கடைபிடிக்கணும் அதனால் அவளுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வேதம் நமக்கு தனியாக அந்த நியமங்கள் நியமங்கள்னு கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் அதை நமக்கு வேதம் சொல்கிறது அவ எப்படி இருக்கணும் எங்கே இருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக வேதம் நமக்கு காட்டுறது அதை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் அந்த நியமங்களை பார்த்துட்டு இந்த கதை மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம்